இது நபிஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது உடனே நபிஹிவசல்ல பள்ளிவாசல் அருகே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்கள் எனக்கு செய்தி கிடைத்ததே என்று அவர்களிடம் கேட்டார்கள் ஆம் இறை தூதர் அவர்களே அப்படியே விரும்புகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவடுகளுக்கும் உங்களின் வீடுகள் இருந்த இடத்திலேயே இருக்கட்டும் தொடுகைக்காக நீங்கள் எடுத்து வைக்கும் உங்களின் ஒவ்வொரு காலடி சுவடுகளுக்கும் நன்மை எழுதப்படும் என்று இருமுறை நபி சல்லம் அணி நபிசல்ல கூறினார்கள் உடனே அவர்கள் எங்களின் வீடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார்கள் அவர்கள் அறிவித்து இதன் கருத்து புகாரியில் உள்ளது